அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஒருத்தாரை அப்படின்னா பிறர் தமக்கு தீமை செய்த போது பொறுக்காமல் அவனை தண்டித்தவரை ஒன்றாக அறிவுடையவர்கள் சிறந்த மக்களுள் ஒருவராக வையார் மனதில் பதித்து கொள்ள மாட்டார் பொறுத்தாரை அந்த தீமையை பொறுத்தவரை பொன்போல் தங்கத்தை மதிப்பது போல பொதிந்து மிகவும் பாதுகாத்து வைப்பர் மனதில் பதித்துக்கொள்வார்கள் ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுத்தான்னா அறிவுள்ளவன் உடனே எதிர்ச்செயல் புரிய மாட்டான் ரியாக்ட் பண்ண மாட்டான் அறிவுள்ளவன் கொஞ்சம் பொறுமையாகத்தான் யோசிப்பான் சிந்தித்து கொண்டிருப்பான் அந்த நேரத்தில் ஆகவே அவனைத்தான் அறிவாளிகள் மதிப்பார்கள் என்பது இந்த குரலுடைய கருத்து அறிவாளிகள் பொறுமையாக இருக்கிறவனைத்தான் மனசில் பதித்து அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை உயர்த்துவார்கள் அவனை உயர்ந்தவனாக கருதுவார்கள் உடனே எதிர்ச்செயல் புரிந்தவனை சிறந்தவனாக கருத மாட்டார்கள் இது சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது என்றும் நாம் புரிந்துகொள்ளலாம். கொள்ளலாம் இருந்தாலும் இது பொதுவான ஒரு நீதி இடம்பொருள் லேவலுக்கு ஏற்ப இது மாறக்கூடும் இருந்தாலும் தன்னுடைய தாயை ஒருவன் கீழ்த்தரமாக பேசுற போது யாராவது பொறுத்திருக்க முடியுமா முடியாது வாஸ்தவன்தான் இருந்தாலும் மற்ற அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் எதிர்ச்செயல் புரியறது தர்மந்தான் அதே மாதிரி பெரிய அளவில் தீமை செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் சமூகத்தில் நம்ம அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து புரிஞ்சுக்கணும் பொறுமைங்கிறது வலிவில்லாதவனுக்கு சிறந்த குணமாகவும் வலிமையுடையவனிடத்தில் அது ஆபரணமாகவும் இருக்கிறது என்று விதுரர் மகாபாரதத்திலே உபதேசம் செய்கிறார் பெரிய பலம் என்னென்னா பொறுமை தன்னை சுட்டு பொசுக்கி அழுக்கு நீக்கியவர்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய அணிகலனாக பொன் திகழ்கிறது தங்கம் விளங்குகிறது அது மாதிரி தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும் நல்ல மகனையே நல்லோர் பாராட்டி பொன்னை போல போற்றுவார்கள் என்ற ஒரு நயம் இந்த குரட்பாவிலே இருக்கிறது ஆக தங்கத்தை சுடறவனையே அவனுக்கு ஆபரணமாக மாறுகிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது ஒன்றாக வையார் அப்படின்னா மனிதர்களுக்குள் ஒன்றாக வச்சு போற்றவே மாட்டாங்க மனிதனாவே அவனை மதிக்க மாட்டான் பொன்போல் மாணிக்கமாக மதிப்பார்கள் என்றும் பொதிந்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்